ீதிாமிகிகேந்திரம்யம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கம்ச்சா நித்தியை ேவா மேவச்ச சாா் ஸமே மேவிரவிணம் மேவே மம நமோ விதையயோ வம்சி மஹோருளவரோவா தோோண பாம் வீத்தரா முூமே ஆத்மபோதோவிதீயத்தே ஆதிசங்கரர் வேதாந்த சாஸ்திரத்தை இந்த ஆத்மபோதம் என்கிற பெயரிலே அறுபத்தெட்டு ஸ்லோகங்களிலே சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உபதேசித்து அருளியிருக்கிறார் அதுல முதல் ஸ்லோகம் இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை சொல்லி இருக்கிறது ஆத்ம அதிகாரி போதம்னா ஞானம் ஆத்மான்னு நான் தன்னை பற்றிய அறிவை பெறுவதற்கான தகுதிகள் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை விஸ்தாரமாக நாம வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம் ஆத்மபோதகா விதீயத்தே ஆத்மபோதமானது உபதேசிக்கப்படுகிறது இந்த ஆத்மபோதமானது இந்த ஆத்மானா என்ன அர்த்தம் எங்கேயோ இருக்கிற ஆத்மா இல்லை இந்த ஆத்மா எங்கேயோ இருக்கிற பரமாத்மா இல்லை இங்க இருக்கிற ஜீவாத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபம் இன்னும் சொல்லப்போனா எங்கேயோ இருக்கிற பரமாத்மாங்கிறது உண்மையிலே கிடையாது இங்கே இருக்கிற ஜீவாத்மா தான் உண்மையிலேயே பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கப் போறோம் ஆகையினால ஐயம் ஆத்மபோதகா விதீயதே யாருக்குன்னு பார்த்திருக்கோம். தபோபிகி க்ஷீண பாபானாம் தவங்களை எல்லாம் செய்து பாபங்களை குறைத்து கொண்டவர்கள் அதனுடைய விஷயம் என்னன்னா விவேகிகள் இந்த இகலோக சுகம் அனித்யம் புரிந்து கொண்டவர்கள் பரலோக சுகம் அல்லது ஆத்ம சுகம்தான் நித்தியம் என்று தெரிந்து கொண்டவர்கள் பாபம் இல்லைன்னா தான் அது தெரியும் பாபம் இருந்தால் தெரியாது ஆகையினால நிறைய புண்ணிய காரியங்களை எல்லாம் பண்ணி பாபங்களை எல்லாம் குறைத்துக் கொண்டவர்கள் அப்படின்னா விவேகிகள்னு அர்த்தம் நித்ய அனித்திய வஸ்து விவேக்கிகள் விராகிணாம் வீத்தராகினாம்னு சொன்னால் வைராகியம் உடையவர்கள் வைராகியம்னா என்ன எனக்கு உலக சுகம் விஷய சுகம் வேண்டாம் என்று விஷய சுகத்தை நாடுவதை விரும்பாதவர்கள் அப்புறம் அது மாத்திரம் இல்ல மோக் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முமுக்ஷூணாம் விவேகத்தினுடைய விஷயம் ரெண்டா பிரியருது அதாவது உலகத்துல எது நிலைச்சிருக்கும் எது நிலைச்சிருக்காதுன்னு தெரியறது முதல் அம்சம் அப்படி நிலைச்சிருக்காதுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அது வேண்டாங்கிறது ரெண்டாவது அம்சம் நிலையானது வேணுங்கிறது முன்னூறு அம்சம் விவேகம் வந்து ரெண்டா பிரியறது இந்த சுகம் வேண்டாங்கிறது எப்படி குழந்தைய பொம்மைய வேண்டாங்கிறதோ அம்மா தான் வேணுங்கிறதோ அது மாதிரி எனக்கு இந்த பணம் பதவி உறவுனால வர்ற சுகம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த விற்பிக்கு பேரு வைராக்கியம்னு பேர் அந்த எண்ணத்துக்கு பேரு வைராக்கியம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த நித்தியமான சுகம் வேணுங்கிற அந்த எண்ணம் இருக்கே அதுக்கு பேரு பேர் மோக்த்தை விரும்புறது மோக்ஷம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விற்பி எனக்கு அந்த சுகந்தான் வேணும் ஆத்ம சுகம் தான் வேணும் அத்தீந்திரிய சுகம் வேணும் இது இந்திரிய சுகம் அத்தீந்திரிய சுகம் இந்திரிய சுகம்னா என்ன கண்ணு காது மூக்கு நாக்கு தோலை உபயோகப்படுத்தி அனுபவிக்கிற சுகத்துக்கு பேரு இந்திரிய சுகம் அதுக்கு வெளியிலையும் பொருள் வேணும் கண்ணு நல்லா இருக்கணும் காது நல்லா கேட்கணும் அப்போ தான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும் இந்திரியங்களும் சௌகரியமாக சௌரியமாக இருக்கணும் இந்திரியங்களுக்கு வேண்டிய பொருளும் கிடைக்கணும் ஃபேன் இருக்கணும் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் ஒழுங்காக ஃபேன் கடகடான்னு சத்தம் வராமல் சுத்தணும் அப்பத்தான் எனக்கு காத்து படும் காத்து பட்டுதுன்னு சொன்னா தான் தோல் மூலமா எனக்கு சுகம் கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் விசாரம் பண்றதே இல்லை நான் வந்து எனக்கு சுகம் வேணும்னா என்ன எனக்கு கம்ஃபர்டபுளா நான் உக்காந்துட்டு இருக்கேன் எவ்வளவு இருக்கு பாருங்க இது மாதிரிதான் ஒரு ஒரு விஷயத்திலையும் நாம அது சரியா இருக்கணும் இது சரியா இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே நம்ம ஒர்க்கிங் எல்லாம் எதுல இருக்குன்னா விஷய சுகத்துலதான் இருக்குற சுகம் என்ன சுகம் ஆத்ம சுகம் பிரம்ம சுகம் சொல்லப்போனா அது நம்முடைய நம்முடைய ஸ்வரூபம் சுகம்தான் நம்முடைய ஸ்வரூபம் எப்படி நாய் எலும்பு துண்டு மூலமா தன்னோட ரத்தத்தையே சாப்பிடுறதோ அப்படி நான் என்னோட சுகத்தை இந்த தோல் மூலமா அனுபவிக்கிறேன் காத்து மூலமா அனுபவிக்கிறேன் எல்லாமே எலும்பு துண்டு தான் நாய் ஈக்வல் டு யாரு அதோட நிறுத்திக்கணும் நம்ம தான் நான் எலும்பு துண்டுங்கிறது என்னது எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ப்ளஷர் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் எல்லாம் வச்சுன்னு அனுபவிக்கிறேன் அப்புறம் சாந்தானாம் சாந்தானாம்ங்கிறதையும் சென்ற வகுப்பில் நான் விளக்கமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாந்தானாம்னா மனசு கட்டுப்பாடு இதெல்லாம் அங்கங்க தேவைப்படும் அப்பப்போ சொல்றேன் நான் சாந்தானாம்னா எண்ணங்கள் கட்டுப்பாடு சமகாம் தமஹா என்ன அர்த்தம் இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் உபரத்தின்னா என்ன அர்த்தம் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைக்கிறதுன்னு அர்த்தம் உபரத்தின்னு சொன்னால் இந்த ஞானம் பெறணும்னா விசாரம் பண்ணணும் அதுக்கான சூழ்நிலை தான் வச்சுக்கணுமே தவிர ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் லௌக்கிக விவகாரம் வைதிக விவகாரம் லௌக்கிக விவகாரம்னா என்னெல்லாம் ஆசிரம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சொல்கிறோமே ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் லௌகிக்க விவகாரம் தான் அப்புறம் பூஜைகள் ஜபம் தபஸ்ஸு அதெல்லாம் பண்ணுறவன் அதெல்லாம் வைதிக விவகாரம் கர்ம அதெல்லாம் பண்ணின்னு இதெல்லாம் படிக்க முடியாது ஆகையினால அதெல்லாம் குறைச்சிக்கணுமா அதுக்கு பேர் உபரத்தின்னு பேர் சொன்னேன் போன முறை சொல்லிவிட்டேன் ஆக ஷமஹா தமகா அப்புறம் உபரத்திஹி அப்புறம் திதிக்ஷா திதிக்ஷானால் என்ன அர்த்தம் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயிடுதுன்னு சொன்னால் மைக்கு தகராறு பண்ணுறதுன்னா பொறுத்துக்கணும் நான் உதாரணத்துக்காக சொன்னேன் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் ஏன்னா வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்குது இல்லை ஒரு வசதியும் கிடையாது எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு சந்யாசம் வாங்கிட்டு போகணும் காட்டில் வேற இருக்கணும் பர்ணசால அங்கே தான் வாழ்க்கையே அங்கே காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டுண்டு வாழணும் மழை திடீர்னு பெய்யும் என்ன மரங்கள்லாம் நிறைய இருந்ததுனால மழை நிறைய பெய்யும் மழை பெய்யும் காத்தடிக்கும் குளிராக அதெல்லாம் பொறுத்துண்டு சாஸ்திரம் படிக்கணும் குருக்கிட்ட அதனால் தித்திக்ஷா திதிக்ஷான்னு கேட்டாலே கோவரும் ஆக தித்திக்ஷான்னு சொன்னால் பொறுமை பொறுமை பழகிறது பொறுமை என்ன என்னது குளிரை தாங்கிக்கிறது அப்புறம் சூட்டை தாங்கிக்கிறது யாராவது நம்மளை நிந்த பண்ணினா தாங்கிக்கிறது ஸ்துதி பண்ணால் அதுக்கு மயங்காமல் இருக்கிறது இதெல்லாம் அதுக்கு தகுதி ஆ திதிக்ஷாங்கிறது சாதாரணமாக குளிர் வெப்பத்தை பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம் இன்னும் சொல்லப்போனால் வியாதியை கூட பொறுத்துக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா பெரும்பாலும் வயசான காலத்தில் தான் வேதாந்தம் படிப்பார் இப்ப வியாதி வேற முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொறுத்துக்கணுமா அதித்தா ஸ்ரத்தான் என்ன அர்த்தம் குரு சொல்ற வார்த்தையில பொய்யே கிடையாதுங்கிற எண்ணம் அதுக்கு பேரு ஸ்ரத்தா அஸ்ரத்தா அப்புறம் வந்து அடுத்தது சமாதானம் சம தம உபரதி திதிக்ஷா சமாதானம் சமாதானம்னால் என்ன ஒருமுகப்பட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த காலத்துலனா நிறைய நேரம் பாடம் நடக்கும் அப்படி பாடம் நடக்கிற போது ஒருமுகப்பட்டு ஏகாகிரதையோடு படிக்கணும் வேற எதுலேயும் விக்ஷேபம் இருக்கக்கூடாது டைவர்ஷன் இருக்கக்கூடாது ஆக விக்ஷேபம் இல்லாமல் மன ஒருமுகப்பாட்டோடு படிக்கணும் அதுக்காக வேண்டி அது ஒரு தகுதியாக சொல்லியிருக்கார் அதெல்லாம் வந்து வைராக்கியத்தோட அடையாளம் இந்திரிய விஷயங்கள் வேண்டாம் அந்த விஷயம் வேண்டாம் எல்லாத்தோட அடையாளம்தான் வைராக்கியந்தான் இப்படி அஞ் ஆறாக ஒரு மகாத்மா சொல்கிறார் வைராக்கியத்தினுடைய பலன் சொல்லி ஒரு மகாத்மா இப்படி சொல்கிறார் அகண்டானந்த ஜி மகாராஜ் பிருந்தாவன் அப்படி ஒரு பெரிய மகாத்மா இருந்தார் அவர் போயிட்டார் போய் பார்த்தா தெரியும் அந்த கிருஷ்ணர் கோயில்லேயே அவருக்கு ஒரு அழகான விக்கிரம் வச்சிருக்காங்க இப்பதான் ரீசண்டா இருந்தவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம காலத்துல வாழ்ந்தவர் தான் ஆக இந்த வைராகியம் தான் வைராக்கியத்தினுடைய இந்த அஞ்சு பிரிவு சமம் தமம் உபரத்தி ஆறு சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதுக்கு பேரு சமாதி ஷர்க்க சம்பத்தி சம்பத்தின்னு சொன்னாலே, தெரியுமே சம்பத்தின்னா என்ன செல்வம் ரிச்னஸ் இதுலெலாம் ரிசர்வேஷன்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் லேடிஸ் ரிசர்வேஷன் விமன்ஸ் ரிசர்வேஷனா கவர்மெண்டில் பார்லிமெண்டில் அது பெரிய இது இஷ்யூ ரிசர்வேஷன் ஏற்கனவே வீட்டில் சமையல்லாம் சாப்பாடுலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது ஆகையினால வந்து அங்கேயும் நாங்கள் வருவோம் ஆகையினால விமன்ஸ் ரிசர்வேஷன் அப்புறம் வந்து கம் இது காஸ்ட்டு அதனால் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு மோஸ்ட்டு பேக்வேர்டு எல்லா ரிசர்வேஷன்லாம் இருக்குது சுவாமி ஞானத்துக்கு ஏதாவது இதில் ரிசர்வேஷன் உண்டா நாங்களெலாம் பிராமணாலாக பிறக்கலையே என்ன அதனால எங்களுக்கெல்லாம் உண்டா இல்லையாண்ணா அது பிராமணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதர் இதில் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் இந்த நாளும் வேணும் சாதன சதுஷ்டய சம்பத்தி அது பிராமணனுக்கு இல்லாம இருக்கலாம் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு இருக்கலாம்னு சாஸ்திரமே ஒத்துன்றிருக்கு ஆகையினால சங்கராச்சாரியார் அது பிரம்மசூத்திரத்தில் தெளிவா சொல்லியிருக்கார் ஆசாதோ பிரம்ம ஜிக்யாசா இடத்துல ஆசாங்கிற இடத்துல சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு அப்படின்னு ஆதிசங்கர் நிரூபணம் பண்ற போது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இதுக்கெல்லாம் ஜாதிர்ணம் முக்கியம் இல்லை இதுக்கெல்லாம் வந்து புருஷனா ஸ்திரீயாங்கிறது முக்கியமில்லை இந்த தேசத்தை சேர்ந்தவனா வேற தேசத்தை சேர்ந்தவனாங்கிறதெல்லாம் முக்கியமில்லை இந்த நாலு தகுதியும் யாருக்கு இருக்கோ அவன்தான் ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனால் ஆத்மபோதத்தினுடைய பிரயோஜனத்தை பெறத்துக்கு இந்த நாலு தகுதி இது பேர் சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பத்தின்னு சொன்னாலே ரிச்னஸ்னு அர்த்தம் ஃபுல்லாக இருக்கணும் அதுல பர்சன்டேஜ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாஸ்மார்க் போடுங்கோ அப்படின்லாம் உங்களுக்கு மோட்சம் பூர்ணமா அனுபவிக்கணும்னா இது பூர்ணமா இருக்கணும் மோட்சத்தை நம்ம நல்லா பரிபூர்ணமாக நாம அனுபவிக்கணும்னு சொன்னா இது நமக்கு பூர்ணமாக வேண்டும் அனுபவிக்கணுன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நான் அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அனுபவம் இல்லைங்கிற ஞானந்தான் அனுபவம் அதில் ஜாகிரதையாக இருக்கணும் ஆக இந்த ஸ்லோகம் பூர்த்தி ஆகிறது தப்போபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீத்தராகினம் சென்ற வகுப்பில் அதிகமாக முமுக்ஷுத்துவத்தை பற்றி பேசியிருக்கேன் மோக்ஷரூபம் என்னங்கிறத பற்றி தெளிவாக பேசியிருக்கோம் மறந்துவிடப்படாது மோக்ம்ங்கிறது அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி ஆதிசங்கரர் உபதேசிச்சக்கிரமம் ஆதிசங்கருக்கு முன்னாலிருந்தே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் மோக்ஷம் என்பது அடையப்படுவது அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய மதத்த மதத்தினர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சைவர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் அவங்க சொல்ற மோக்ஷம் சிம்பிள் கஷ்டமே கிடையாது கஷ்டமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை அழகாக வச்சுக்கலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது தனித்தன்மையை வச்சுக்கலாம் நம்ம வந்து ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணி பக்குவம் வரும்போது கடவுளே நமக்கு அனுகிரகம் பண்ணி அவர் தன்னுடைய திருவடியில் நம்மளை சேர்த்து அதுக்கு பேர் தான் மோக்ஷங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம் மதம் ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா மோட்சங்கிறது அடையிற விஷயம் இல்லை மோக்ங்கிறது நம்முடைய ஸ்வரூபம் நம்ம எப்பவுமே முக்தியில தான் இருக்கோம் பந்தம்ங்கிறது கல்பனை அப்படிங்கிறது நம்முடைய உபதேசம் ஆகையினால மோட்சங்கிறது அடையிற விஷயம் இல்லை மோக்ஷங்கிறது தெரிஞ்சுக்கிற விஷயம் இப்பவே நாம முக்தியில தான் இருக்கோம் முக்தியை நாம ஒன்றும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை முக்திய நாம அடைய முடியாது அறிஞ்சுக்கத்தான் முடியும் நாம அறிஞ்சிக்கலனாலும் நாம வந்து முக்தி அடையணும்னு நினைச்சாலும் நம்ம முக்தியில தான் இருக்கோம் ஆனா நம்ம என்ன நினைச்சுருவோம் பந்தத்தை கல்பனை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள மனிதன் நம்மளை தப்பா நினைச்சுட்டு இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க நம்மளை மனிதன்னு தவறா நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மளை ஒரு உயிர்னு நினைச்சுக்கிறோம் அப்புறம் வேற இன்னும் அதுக்கு இன்னொரு பாஷை சிற்றுயிர் உயிரில சின்ன உயிர் உயிர்லாம் கிடையாது உடம்புல தான் சின்ன உடம்பு பெரிய உடம்பே தவிர சாதாரணமா அப்படி ஒரு பாஷை இருக்கு பேருயிர் சிற்றுயிர் அப்படின்னு பேருயிர்லாம் சிற்றுயிர்லாம் வந்து சொல்றதுக்கு வேணா இருக்கலாம் அதாவது உயிர் மனசுல இருக்கக்கூடிய ஆற்றலை முழுசா பயன்படுத்துற வாய்ப்பு மனித உடல்ல இருக்கு மற்ற உடல்கள்ல முழு முழுமையாக சூட்ச்ம சரீரத்தை பங்கன் பண்ண வைக்க முடியாது எவ்வளவு பவர்ஸ் இருந்தாலும் உங்க பல்பு வந்து ஜீரோ வால்ட் ஜீரோ கிடையாது ஒரு கரண்ட் ஃபுல்லா பாஸ் ஆனாலும் கூட அவ்வளவுதான் போகும் அதுல ஏதோ கணக்கு இருக்கு அதுக்கு மேலே போனாலும் அங்கேயும் அது அடிச்சு போயிடும் எலக்ட்ரிசிட்டி பாஞ்சுதுன்னா ஒரு ஒரு பல்போட கெப்பாசிட்டி நிறைய வால்ட் எடுக்கிறதா இருந்ததுன்னா அது எழுக்கும் இன்னொன்னு கம்மியா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும் ஆனா எலக்ட்ரிசிட்டி காமன் தான் அது மாதிரி இந்த உடம்புக்கு இருக்கிற சக்தியை பொறுத்து அது வேலை செய்யும் அதுதான் விஷயம் சரி இப்ப மோக்ஷன் அதனால என்ன சொன்னோம் நம்ம மோக்ஷத்தை விரும்புறவனுக்கு பேரு முமுக்ஷுன்னு பேரு அப்ப மோக்ஷம் எதனால கிடைக்கும்ங்கிறத பத்தி அடுத்த ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறது மோட்ச ஸ்வரூபத்தை பத்தி சென்ற வகுப்புல நாம் விசாரம் பண்ணி இருக்கோம் அந்த விசாரத்தை நான் ஒரு மாதிரி ஞாபகப்படுத்தினே தவிர இந்த சிற்றுயிர் பேருயிர்லாம் எதுக்கு சொன்னேன் நம்மள மனுஷன்னு நினைச்சுன்னு இருக்கோம் ஆனால் நம்ம உண்மையிலேயே மனுஷன் அல்ல மனுஷம் கல்பித்தம் அப்புறம் வந்து நான் ஒரு ஜீவன் உயிர்னு நினைச்சிருக்கோம் உயிர்ங்கிறது கல்பித்தம் அப்புறம் நான் அப்படின்னு நினைச்சிருக்கோம் நான் வேற நீ வேற நினைச்சிருக்கோம் இந்த என்பதும் கல்பித்தம் உண்மையிலே இருப்பது உணர்வு ஒன்றே இருக்கிறது உணர்வையின் மீது பல்வேறு நான் நீ கல்பிக்கப்படுகிறது நான் நீங்கிறது என்னது புரோ நான்கிறது எனக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னை பார்த்து நீங்க நீன்னு சொல்லலாம் உங்களை பார்த்து நான் நீ சொல்லலாம் இந்த நீங்கிறது யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் நான்கிறது யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுல இருந்தே தெரிகிறது இந்த நான் என்பதும் நீ என்பதும் அதுக்கு பேரே சம்ஸ்கிருதத்தில் சர்வநாம பதம்னு பேர் தமிழில் வந்து அதுக்கு பிரதிப்பெயர் சொல்ன்னு பேர் இதுலருந்தே தெரிகிறது நான் நீ என்பதும் ஒரு கற்பனை சொல் அது வந்து என்னது அந்த நான் என்பதும் நீ என்பதும் அதுக்குன்னு உண்மையிலேயே பொருள் இருக்கான்னு விசாரம் பண்ணினா சப்டான்ஸ் இல்லாத ஒரு வேர்டு ஐ அண்ட் யூ ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஆகையினால இந்த மோக்ஷரூபம் இது கல்பிதம்னு சொல்லுகிறது சாஸ்திரம் இதைத்தான் மோக்ங்கிறோம் ஆக மோட்ச ஸ்வரூப நிச்சயம் பண்ணி ஆகணும் அதைத்தான் நான் சென்ற வகுப்புல சொன்னேன் சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார் அகங்காரத்திலிருந்து தேகம் வரைக்கும் அறியாமையினால கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலம் விட விரும்புறத்துக்கு பேரு முமுட்சுத்வம் அப்படின்னா அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவ்ஷுதான் இந்த மோக்ஷுங்கிற தாத்துவுக்கு மீனிங் சொன்னேன் விடுறதுன்னு பேர் தமிழ்ல கூட வீடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று விடுன என்ன அர்த்தம் உன்னை மனிதன் என்று நீ எண்ணுகின்ற எண்ணத்தை விட்டுவிடு நீ பார்க்கின்ற எல்லோரையும் மனிதர்கள் என்று நினைக்கின்ற எண்ணத்தை விட்டுவிடு உயிர்கள் என்கின்ற எண்ணத்தையும் விட்டுவிடு உணர்வு என்கின்ற எண்ணத்தில் நிலைத்திரு உணர்வை தவிர உயிர்களோ உள்ளங்களோ உடல்களோ உண்மை அல்ல உடல்களும் உலகங்களும் உடல்களும் உறவுகளும் உள்ளங்களும் உயிர்களும் உணர்வில் மாயையால் கற்பிக்கப்பட்டவைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஹோல் ஆத்மபோதம் ஆகையினால நான் இதுவரைக்கும் தப்பா நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் நான் நினைக்கிறேன் தான் தான் நினைக்கிறேன் இந்த தானாவது இனாவது ஒன்னும் கிடையாது அப்படிங்கிற அறிவில் தளிவா நிற்கிறது இதுக்கு பேரு தான் என்ன சொன்ன இதும் பேர் என்ன முமுட்சுத்துவம் இதை விரும்புறதுக்கு பேரு முமுட்சு அப்படி முமுக்ஷுத்த விரும்ப விரும்பினா அதுக்கு என்ன சாதனம்னா என்ன சொல்றோம் இத படிப்போம் படிக்க படிக்க போறது மோக்சுவரூபம் நிர்ணயம் ஆயிடுச்சு மோக்ஷரூபம் என்ன மோக் சித்தம் சித்தம் என்ன அடையப்பட்டது எப்படி ஆகாயம் அடையப்பட்டதாகவே இருக்கிறதோ ஆகாயத்தை நாம் அடைய முடியாது நான் உதாரணத்துக்காக சொல்றேன் நான் மனுஷன் ஆகணும் நினைச்சா எப்படி இருக்கும் நான் மிருகமாயிட்டேன் மனுஷனாகணும் அப்படின்னு நினச்சா என்ன அர்த்தம் என்ன சொல்லுவீங்க எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க சுவாமி மிருக குணமா மனித குணத்தை சொல்றீங்களா நீங்க மனிதன்தானு மனிதனாக இருக்கிற எண்ணப்பை நான் மிருகம்னு நினைச்சுக்கிறேன்னு வச்சுப்போம் அப்ப என்ன பண்ணணும் மனிதன்கிறத அடைய முடியுமோ அடைய முடியாது என்ன மிருகம்னு நான் தப்பா நினைச்சுருக்கிற புத்திய விடணும் நான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிற புத்தியை நான் விடனுமே தவிர மனிதனாக நான் ஆக முடியாது ஏற்கனவே நான் மனிதனாகத்தான் இருக்கிறேன் என்பது எப்படியோ அப்படித்தான் நான் உணர்வாகிய பிரம்மமாக இருக்கிறேன் நான் உணர்வாகிய பிரம்மமாக ஆக முடியாது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இதை நான் மனிதன் அல்ல நான் எப்படி மிருகம் அல்ல மனிதன் என்பது உண்மையோ அப்படி நான் மனிதனல்ல உயிரல்ல பிரம்மம் உண்மை நான் கற்பனை பண்ணி நிட்ட என்ன பண்ண முடியும் இந்த கற்பனை நீக்கத்தான் முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது அதத்தான் அழகா சொன்னார் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே கைவல்லு நவநீதம் குருவந்தனம் யாருடைய அருளால் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரமோ நான் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பிரம்மம் என்று கவருடை புவனமெல்லாம் இந்த புவனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து பல்வேறு வேற்றுமைகளை உடைய இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளிபோல் எப்படி இந்த சவுற்றுக்குள்ள ஆகாசம் இருக்கிறதுங்கிறது நான் தெரிகிறதோ நான் உடைக்கவே வேண்டாம் சுவற்றுக்குள் ஆகாசம் இருக்கு அந்த சுவற் சுவர் வர்றதுக்கு முன்னாலேயும் ஆகாசம் இருக்கு சுவர் இருக்கும் போதும் ஆகாசம் இருக்கு சுவற்றை உடைச்சாலும் ஆகாசம் இருக்கும் அது மாதிரி இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாலேயும் நான் பிரம்மன் உடம்பா இருக்கிற போதும் நான் பிரம்மன் உடம்பு அழிஞ்சாலும் நான் பிரம்மன் புரியுறது இல்லையா சுவரிடை வெளி போல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடைய பதும அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை நெறி இறைஞ்சினேனே ரொம்ப அழகா பாடல்லாம் இருக்குது கைவல்ல நவநீதத்தில் நம்ம படிக்கிறது ஆத்மபோதம் ஆக இந்த முதல் பாடத்தை ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கணும் இந்த முதல் ஸ்லோகத்தில் அந்த இதுக்கு நல்ல தம் கைவல்லத்தில் ஒரு பாட்டு இருக்கு சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் அவருக்கு தான் ஞானம் வரும் நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நூத்தன விவேக்கி உள்ளம்னா என்ன அர்த்தம் அதாவது இந்த தகுதி இல்லாதவனுடைய மனசுல நுழையாது இந்த சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற இந்த தகுதிகள் யாருக்கு இல்லையோ அவனுக்கு இந்த சாஸ்திரம் விளங்காது நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் இல்லை சுவாமி நீங்கள் சொல்றது எனக்கு நல்லாவே புரியுறது அப்படின்னு சொன்னால் நீ போன ஜென்மாவில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பே அதனால்தான் உனக்கு புரியுறது போன ஜென்மாவிலேயே நிறைய புண்ணியம் பண்ணி நீ ஏதோ சம்பாதிச்சிருக்க இல்லைன்னா நான் சொல்கிற விஷயம் உனக்கு புரிய முடியாது புரியறதுன்னு சொன்னால் நீ ஜென்மாந்திரத்தில் உனக்கு ஏதோ சம்ஸ்காரம் இருக்கு நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி பூத ஜென்மங்கள்னா என்ன அர்த்தம் கடந்தம்னா பூதம் இல்லை பூதம்னா சமஸ்கிருதத்துல பூத காலம்னா கடந்த காலம்னு அர்த்தம் பூத ஜன்மங்கள் கோடி புனித நாம் புருஷனாமே கோடிக்கணக்கான ஜென்மாவிலி ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கே அதுதான் கிளாஸ்ல உட்கார்ந்து படிச்சுன்னு இல்லாட்டி இது கிடைக்குமா புரியல நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாத நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் அடுத்த ஸ்லோகம் மோட்ச சாதன நிர்ணயா மோக்ஷாதன நிர்ணயம் மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன முதல்ல ஸ்லோகத்தை படிச்சுடுவோம் मोक्षैक லேட்டி ஷ்லோகம் வருமான विना இருக்கு எனக்கு சாட்சா பயனா நிதியோன்யா मोक्षैक மோட்சை சானம் பாக்க வநம் வினா மோட்சோ मोक्ष மோட்சசாதனம் ஞானம் என்று இங்கே ஆச்சாரியர் சொல்லுகிறார்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 அது பழைய அது என்ன இங்கிலீஷ்கார புஸ்தகம் படித்து படித்து நமக்கு நம்ம புஸ்தம் மறந்து போயிடுது மகாபாரதியாக கோட் பண்ண முடியும் மகாபாரதமோ ராமாயணமோ திருக்குறளோ நம்ம தேசத்து புத்தகத்தை கோட் பண்ண முடியாது ஆகினால இதெல்லாம் எல்லா ரோடுகளும் எல்லா பாதைகளும் ரோம் நகரத்தையே நோக்கி செல்கின்றன ஆல் ரோட்ஸ் ரோட்ஸ் ஆர் நீட் டு ரோமா ஆமாம் நீட் டு ரோம் வச்சுங்க அதனால நீங்கள் கர்மத்தினால மோற்றம் அடையலாம் பக்தியினால மோற்றம் அடையலாம் தியானத்தினால மோற்றம் அடையலாம் சமூக சேவையினால முக்தி அடையலாம் இப்படி முக்தி அடையிறதுக்கு நிறைய சாதனங்கள் இருப்பதாக பெரும்பாலும் நிறைய புத்தகங்கள்ல இருக்கு எப்படி வேணாலும் அடையலாம் அப்படின்னு அப்படின்னா மோட்சம்னா என்னன்னே சொல்லாமல் மொட்டையாக எப்படி வேணாலும் அடையலாம்னு எப்படி சொல்ல முடியும் முதல்ல மோட்சத்தை டிஃபைன் பண்ணணும் மோட்சங்கிறது மொட்டையாக வச்சுன்னு விட்டா அப்படிலாம் சொல்ல வரும் இப்போ நம்ம மோக்ஷத்தை எப்படி சொல்லியிருக்கோம் மோக் ஸ்வரூபம் என்னது மோட்சம் சித்தம் அது ரொம்ப முக்கியம் மோட்சம் சாத்தியம் அல்ல மோக்ஷம் அல்ல மோட்சம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது மோட்சங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் முக்தி முக்திகின்னு சொல்லலாம் மோக்ஷகான்னு சொல்லலாம் மோக்ஷகான்னு சொன்னால் புல்லிங்கம் முக்திகின்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம் சப்தம் அது முக்தி அடையறத்துக்கு எப்படி வேணாலும் அடையலாம் நீங்க என்ன பண்ணாலும் மோக் கடவுள் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மோட்சத்துக்கு ஒரே வழி ஞானம் ஒன்றே வழி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லலாம் அப்பன்னா ஜபம் வேண்டாமா தியானம் வேண்டாமா கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா பூஜை பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது வேண்டாம் நம்ம சொல்லலை அதனால சில பிரயோஜனம் இருக்கு மன தூய்மை பெறத்துக்கு நிறைய வழி இருக்கு முக்தி அடையறத்துக்கு ஒரே வழிதான் இருக்கு மன தூய்மைக்கு பல மார்க்கங்கள் முக்திக்கு ஒரே வழி என்பது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தினுடைய உபதேசம்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 ஆனால் மோட்சத்துக்கு சாதனம் என்னங்கிற போது கருத்து வேறுபாடு வருகிறது கோயிலுக்கு விளக்கு போட்டே ஒருத்தர் மோட்சம் அடைஞ்சார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கும் ருத்ரஜபம் பண்ணே மோட்சம் அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி ருத்ர பசுபதி நாயனாரை பற்றி எழுதியிருக்கும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லா அடியார்களுடைய கதையெல்லாம் படித்து பார்த்தா அவங்க அதை பண்ணியே முக்தி அடைஞ்சாங்களே சுவாமி நம்ம அடிய முடியாதா அப்படின்னு கேள்வி வரும் அது முக்திங்கிறத அடையப்படுவதுங்கிற கருத்து இருந்ததுன்னா இப்படி தான் சொல்லி ஆகணும் முக்திங்கிறத ஏற்கனவே இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு விஷயம் வேறு அதனால்தான் நம்ம மோட்ச ஸ்வரூபத்தை முதல்ல நிர்ணயம் பண்ண சொல்கிறோம் மோட்சம்னா நீங்கள் சொல்கிற மோட்சம் வேறேன்னு வச்சுங்களை நாங்கள் எங்கள் மோட்சம் வேறே உங்கள் மோட்சம் வேறேன்னா நல்ல வேலை மோட்சம்னா விட்டுடுன்னு அர்த்தம் ஆஹே நல்ல உன்னை நான் விட்டுவிட்டேன் என்ன நீ விட்டுடு எங்கள் சுவாமி எங்கள் மதத்தில் நாங்கள் சொல்கிற மோட்சம் வேறு நீங்கள் சொல்கிற மோட்சம் வேறு அவங்க எழுதுறாங்க பாருங்க சில மதத்துக்காரங்க எழுதுறாங்க உனக்கு அவர் ஒருத்தரே உனக்கு சால்வேஷன் கொடுப்பார் சால்வேஷன் அது ஒரு வார்த்தை தீர்ப்பா ஆமாம் தீர்ப்பு இப்போ எல்லாம் எல்லா மெயில்லேயும் ஒன்று போயின்ட்டுருக்கு எல்லாருக்கும் ஒரு மெயில் வந்துன்ட்ருக்கு என்ன மெயில் தெரியுமோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உலகமே வந்து முடிவுக்கு வரப்போறதான் நல்ல வேலை சீக்கிரம் வரட்டும் அது வந்து அவ்வளோ லேட்டாக வருதுண்ணா நம்ம கையில் இல்லை அது அன்னைக்கு தான் வரப்போகிறதுங்க பொய் பரப்புறதுல பார்த்தீங்கன்னா நாசாகவே சொல்லிடுத்தான் அதாவது எர்த்து வந்து அலைன்மெண்ட் ஆகப் போகிறதான் அந்த தேர்டு டைமென்ஷன்லேருந்து ஜீரோ டைமென்ஷனுக்கு போய் பழனி ஃபோர்த் டைமென்ஷனுக்கு வரப்போகிறதான் எது எர்த்து எர்த்தும் சன்னும் அலைன்மெண்ட் ஆக போகிறதாம் அப்படின்னு சொல்லி நாசாகவே சொல்லிடுத்து ஆனால் நாசா சரியாக சொல்லலை அது உண்மை அதுதான் எல்லோரும் என்ன பண்ண என்ன பண்ணுறது இந்த எல்லாருக்கும் அது வர உபதேசம் வேறு என்னென்னா ஒரு புது உலகம் வரப்போகிறது இந்த உலகம் அழிஞ்சு புது உலகம் வரப்போகிறது ஆகையினால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா எல்லாரையும் யாராக தப்பு பண்ணியிருந்தா அதெல்லாம் மறந்துடுங்கோ யார் வேலையும் கோவப்படாதீங்கோ எல்லாரையும் ஹக்கு பண்ணிக்கோங்க அதனால் நல்லா சாப்பிட்டு தூங்குங்கோ இல்லாட்டி ப்ரே பண்ணுங்கோ வந்துருக்கு மெயினில் வந்துருக்கு அப்புறம் நான் பார்த்தேன் இது நாசா இதை பற்றி என்ன சொல்கிறது நாசாக்குள்ளே போய் பார்த்தேன் அவன் இந்த மாதிரி ரூமரை நம்பாதீங்கோன்னு போட்டிருக்கான் ஒரு நாளும் நடக்க போகிறதில்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் பேரில் நிறைய பேர் தப்பான வதந்தியை பரப்புகிறாங்க தயவுசெய்து இந்த ரூமரை நம்பாதீங்கோ அப்படின்னு போடு ஏன்னா நமக்கு நேரம் அவன்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதான் நாசா வெப்சைட்டுக்குள்ளே போய் கேள்வி கேட்டால் இப்படிப்பட்ட ரூமரை யாரும் நம்பாதீங்கன்னு அவன் போட்டிருக்கான் நம்ம அதை ஓபன் பண்ணி பார்ப்போம் இவனுக்கு எப்படி தெரியும் இது ஒரு பிரச்சாரம் போயிட்டு எதுக்கு சொல்றேன் அவர் ஒருத்தரை சால்வேஷன் கொடுப்பார் இப்படி எல்லாம் நிறைய பிரச்சாரம் நடக்கிறது ஆனால் நம்ம கொஞ்சம் விசாரம் பண்றோம் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அந்நசாதனே போதா மோக்ஷாதனம் ரெண்டு பதம் இருக்குதனம் சாஷா சாதனம் ரொம்ப கவனமா படிக்கணு அந்நாத அந்நாதனேபியம் என்ன அர்த்தம் மற்ற சாதனங்களை காட்டிலும் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை பன்மை சாதனாத் சாதனாபியாம் சாதனேபிய சாதனம் சாதனே சாதனானி சாதனே சாதனானி சாதனேன சாதனாபியம் சாதனை சாதனாய சாதனாபியம் சாதனைபிய சாதனாத் சாதனாபியம் சாதனைபியா கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸ்கிரு சொல்லுவேன் ரொம்ப சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டேன் சாதனைபியா சாதனைபியானா மற்ற சாதனங்களை அந்நிய சாதனைபிய மற்ற சாதனங்களை காட்டிலும் மற்ற சாதனங்கள்னா என்ன பிரசித்தமா சொல்ற சாதனங்கள் ஒன்று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 ஆஹா பூஜைகள் எல்லாம் பண்றதுனால மோட்சம் அடையிறதா ஜபம் பண்றதுனால மோட்சம் அடைய முடியுமா தியானம் பண்றதுனால மோட்சம் அடைய முடியுமா நான் இவர் பொதுவ போட்டர் அந்நிய சாதனைபியாகு யஜ்யம் பண்றதா தானம் பண்றதா தவம் பண்றதா தவத்தால் முக்தி அடைய முடியுமா தானத்தால் முக்தி அடைய முடியுமா ஆனா இங்க என்ன சொல்றாரு இங்க முக்தினா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அடியோட போறதுதான் முக்தி அதை மறக்காம வச்சுக்கணும் இண்டிவிஜுவாலிட்டிய என்ன பண்றது ஏதாவது அகங்காரத்தை லயம் பண்றதா அகங்காரத்தை விசாரம் பண்ணி அறிவால அழிக்கிறதா சொல்ல போனா இந்த அகங்காரம் தான் எல்லா ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்றதுதான் ப்ராப்ளம் I தால் நான்கிறதான் பிரச்சனை அகங்காரம் தான் மகா பிரச்சனை சாஸ்திரம் என்ன பண்ண மோக்ஷம்னா என்னன்னா இந்த அகங்காரத்தை அழிக்கிறது எதனால அகங்காரம் அழியும் மோக் இப்ப நான் இப்படி பண்றேன் அகங்கார நாசகா ஏவ மோக்ஷா கொஞ்சம் ஜாகிரதையா புரிஞ்சு அகங்கார நாசம்னா எப்படி நாசம் நாசம் மாதிரி நாசம் அகங்கார நாசத்தை பத்தியே யோசிச்சு அகங்கார நாசம் அகங்கார நாசம் தான் இது ஒரு டைப் ஒரு விதமான உபதேசம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் இந்த அகங்காரம் எப்படி நாசமாகும் தானம் பண்ணினா நாசமாகுமா நான் நிறைய தானம் பண்ணேன் அகங்காரம் விருத்தியாகும் நான் தபஸ் பண்ணிட்டேன்னா அகம் தபஸ்வி அஸ்மி போச்சு நான் நிறைய பூஜையெல்லாம் பண்ணேன் நான் நிறைய பூஜை பண்ணியிருக்கேன் நான் நிறைய ஜப்பம் பண்ணியிருக்கேன் அகங்காரம் கிருத்திய விருத்தியாகுமே தவிர அகங்காரம் எங்கே போக போகிறது ஏற்கனவே முன்னால் இருந்து அகங்காரத்துக்கு இந்த அகங்காரம் பரவாயில்லையே ஆனா இந்த அகங்காரமும் அகங்காரம்தான் ஆக அந்நசாதனேபியகா அந்நசாதனேபியான்னா மற்ற சாதனங்களை காட்டிலும் ஒருஒருத்தர் ஒருத்தர் கர்மத்தினால் முக்திங்கிறார் ஒருத்தர் உபாசனையினால மோட்சங்கிறார் ஒருத்தர் என்ன சொல்றார் யோகம் ராஜயோகத்தினால யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணா தியானம் அதனால மோக்ஷங்கிறார் யஜத்தினால் தானத்தினால் தபஸினால சமூக சோசியல் சர்வீஸ் சமூக சேவை அவர்களுக்கு செஞ்சியான அதனால் உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லலாம் அத்தனையும் இங்கே நம்ம நெகட் பண்ணுறோம் ஆனால் ஞாபகம் வச்சுங்க நான் விட போகிறதில்லை இந்த ஸ்லோகத்தை சரியாக சொல்லலைன்னா மற்ற ஸ்லோகம்லாம் அப்புறம் நம்ம சரியில்லாமல் போயிடும் அதனால் ஜாகிரதையாக அதை நான் சொல்ல போகிறேன் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு உடனே ஒன்று சொல்லிடுறேன் ஆன்மீக வாழ்க்கைக்கு எல்லா சாதனங்களும் அவசியம் அதற்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பகவத்கீதையில பதிமூணாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் எட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்குரிய எல்லா சாதனங்களையும் கிருஷ்ணர் அழகா சொல்லியிருக்கார் அமான்த்வ மதம் பித்வஹிம்சா கஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரா இந்திரியா அர்த்தேஷுவைராக்கியம் जन्म मृत्यु पुत्रदार ஜன்மத்துஜரா வியுதோஷா அசக்ரங்குதாரிருஷு நமச்சித்தமிஷ்டிஷோபயிச்சனியோகிச்சாரிணி விவித்தேசேவித்தர்ஜனம்சதி அதாத்மானதம் ஏதான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 மோக் சாதனம் போதகன்னா என்னர்த்தம் தான் மோக்ஷத்துக்கு சாதனம் செல்ஃப் நாலெட் நாலெட் அறிவு சாதனம் ரெண்டு வார்த்தை போட்டிருக்கார் ஏக சாதனம் சாட்சாத் சாதனம் நேரடியான சாதனம் ஞானம் தான் டேரக்ட் மீன்ஸ் இங்கிலீஷ்ல சொன்ன சாதனம் என்னன்னு கேட்டால் ம் அது மாத்திரம் இல்லை மோட்சத்துக்கு ஒரே சாதனம் தான் ஏக சாதனம் இந்த சாதனம் இல்லைன்னு சொன்னால் மற்ற சாதனமெல்லாம் பிரயோஜனம் இல்லை வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குரல் சொல்கிறார் மெய்யுணர்தலுங்கிற அதிகாரத்தில் இந்த மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரத்தை நீங்கள் கம்பேர் பண்ணணும் இந்த இடத்துல திருக்குறளில் மெய்யுணர்தல் அப்படின்னு இருக்கு ஒப்பிட்டு பார்க்கணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரொம்ப முக்கியம் இன்னொரு வார்த்தையும் இருக்கு வேற இடத்துல வருது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுல ஒரு குரல் புலனடக்கம் பழகினாலும் ஞானம் பெறலேன்னா மெய்யுணர்வை பெறலேன்னா அந்த புலனடக்கம் பயனற்றதுங்கிறார் புலநடக்கம் வேணும் வள்ளுவர் நிறைய இடத்துல சொல்றார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்குன்னா சொல்றார் ஆனா அதே திருவள்ளுவர் புலனடக்கம் பயின்று மெய்யுணர்வை அடையலேன்னு சொன்னா அந்த மெய்யுணர்வு பயனற்றதுங்கிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐயுணர்வு எழுதிய கண்ணும் பயமின்றே பயமின்றேனா பயன் இல்லைன்னு இந்திரிய நிகிரம் வேணுமா இல்லை வேணுமா வேணுமா வேண்டாமான் இப்பதான சொல்லிருக்கு இத்தனை சாதனை சொன்னோம் ஆனா அதுவே மோட்சத்தை கொடுத்துருமா சாதன சதுஷ்டய சம்பத்தியே முக்தியை கொடுத்துருமான்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி முக்தி கொடுத்துடாது சாதன சதுஷ்டய சம்பத்தி விசாரத்துக்கு தகுதி விசாரத்தினால்தான் ஞானம் வரப்போறது ம் வந்து வரப்போறது விசாரத்தினால விசாரம் பண்றதுக்கு தகுதி சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தி எதனால வரும் அப்படின்னு கர்மயோகத்தினாலையும் உபாசனையினாலும் மற்ற சாதனைகளால தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி வரும் அது தெளிவுபடுத்தி ஆச்சு ஆஹா அந்ந சாதனைபியா மற்ற சாதனங்களை காட்டினும் ஹீ ஹீன நிச்சயம்னு அர்த்தம் வேதத்தில் ஒரு மந்திரம் அழுகிறது நானிய பயநா பி உண்மையை உணர்வதற்கு இதைத் தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆக நான் அந்த பரமபுருஷனை அறிவேன் மெய்ப்பொருளை அறிவேன் அர்த்தம் ஆக ஏவ அந்நாதனேபியா போதா ஏவ மோட்ச சாதனம் சாட்சா சாதனம் டேரக்ட மோட்சத்தை சொல்லது அதுதான் நேரடியா அதை தவிர வேற எந்த சாதனமும் இல்லை சிம்பிளா ஒன்று சொல்றேன் வாழ்க்கையில் நாம படுற கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா எல்லா மதவாதிகளும் ஒரே குரல்ல சொல்ற ஒரு கருத்து என்ன தெரியுமா எல்லா மதவாதிகள்னா இந்திய பாரத தேசத்தினுடைய மதவாதிகள் அவங்களாம் அப்படி சொல்ற மாதிரி தெரியல அதாவது மதவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்னா எல்லாரும் ஒரு குரல்ல சொல்ற ஒரு கருத்து அஜ்ஞானந்தான் துக்கத்துக்கு காரணம் அஜானம்தான் துக்கத்துக்கு காரணம்ங்கிறத எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றாங்க யாருக்கும் அதுல அபிப்பிராய பேதம் கிடையாது ஆனா அந்த அஜானம் எதைப்பத்தினதுங்கிறதுலதான் கஷ்டம் அஜானந்தான் நாம படுற கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம்னு எல்லோரும் சொல்லுகிறார்கள் அஜ்ஞானந்தான் படுற கஷ்டத்துக்கு காரணம்னா எதிர்ச்சொல் என்ன அஜானத்துக்கு அஜ்ஞானத்துக்கு எதிர்ச்சொல் ஞானம் தானே அப்போது பந்தத்துக்கு காரணம் என்ன கஷ்டத்தை மாற்றி போட்டேன் பந்தத்துக்கு காரணம் என்ன அஜானம் ஆக பந்த நிவிற்த்தி ஆறு சாதனம் என்னவா இருக்க முடியும் ஞானம் தான் இருக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இது எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது ஆனால் அவங்க அதை மாற்றி விடுறாங்க அஜானம்னா என்னதுன்னா ஆத்மா அஜானம் தன்னப்பத்தின் அஜானம் அப்படின்னா தன்னப்பத்தின் அஜானம் என்னதுன்னா தன் உயிரப்பத்தின அறியாமை அப்புறம் கடவுளை பற்றிய அறியாமை வாழ்க்கையினுடைய இன்பத் துன்பங்களுக்கு காரணத்தை பற்றிய அறியாமை அப்படின்னா அந்த விஷயத்தை கொண்டு போய்ட்றாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அறியாம தான் என்ன அறியாமல் தெரியுமா நான் முழுமையானவன் என்பதை அறியாமல் அறியாமை தான் காரணம் அகம் பூர்ணகா தொன் பூர்ணஹ நானும் நிறைவானவன் நீயும் நிறைவானவன் எனக்கும் ஒரு குறையும் உண்மையில கிடையாது உனக்கும் ஒரு குறையும் உண்மையில கிடையாது இது சும்மா ஏதோ கல்பனை இல்லை எனக்கும் ஒரு குறையும் உண்மையில கிடையாதுங்கிறதா உண்மை எனக்கு குறை இருக்குங்கிறதான் கல்பனை உனக்கும் ஒரு குறையும் கிடையாதுங்கிறதா உண்மை உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நான் நினைச்சாலும் நீ நினைச்சாலும் அது உன்னுடைய கல்பனை ஆகையினால புரியறது இல்லையா அப்போ மோக்ஷத்துக்கு சாதனம் என்னது சாட்சாத் சாதனம் என்னது ஞானம்தான் போதகா சாதனம் ஆத்ம போதகான்னு போட்டுக்க போதாகு போட்டிருக்காரு ஏக சாதனம் இப்போ ஒரு சாதாரண ஒன்று உண்டு இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோமான அவர் நோயை தீக்கிறதுக்கு நமக்கு வைத்தியம் பண்றார் ஒரு ஒருத்தருடைய பாடி கான்ஸ்டியூஷனாக ஒரு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் என்னுடைய உடம்பு ஒரு மாதிரி இருக்கலாம் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம் பிபி இதாக இருக்கலாம் சில பேர் நார்மலாக இருப்பாங்க அவங்களுக்கு தலைவலி வந்தால் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம வந்தால் ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மெடிசன் வந்து ஒரே மாதிரியாக கொடுப்பார் ஒரு டாக்டர் அவங்க உடம்பினுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மருந்தை கொடுப்பார் அது மாத்திரமில்லை ஒரு நோயை தீக்கிறதுக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கிடையாது எல்லாருக்கும் வேறு வேறு விதமான மருந்து தான் அப்படியே மருந்து கொடுத்துட்டாலும் அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு திரும்பவும் வருமா வராதாங்கிறதுக்கு டாக்டர் கேரண்டி கொடுக்க முடியுமா பெரும்பாலும் கொடுக்க முடியாது இது சாப்பிட்டேனா நிச்சயமாக இதுக்கப்புறம் உனக்கு வரவே வராது இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா முடியாது இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம் ஐகாந்திக்கம் ஆத்தியம் ஐகாந்திக்கம்னா எல்லாருக்கும் ஒரே மெடிசன் சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நோய் திரும்பவும் வராது அப்படி வைத்தியத்துல இல்லை உடம்புக்கு இல்லை ஆனா இங்க அப்படி இல்லை எல்லாருக்கும் ஒரே நோய் என்னதுன்னா பிறவி நோய் சம்சார ரோகம் இந்த சம்சார ரோகத்துக்கு எல்லாருக்கும் ஒரே மெடிசன் தான் ஆனா அந்த மெடிசன் கொடுத்தாச்சுன்னா திரும்பவும் நோய் வராது ஆகையினால ஞானம் ஐகாந்திக்க சாதனம் ஆத்தியந்த சாதனம் ஐகாந்திக்கம் இந்த ஐகாந்திகம் ஆத்தியந்த எல்லாருக்கும் ஒரே சாதனம்தான் எல்லாருக்கும் அதுதான் சாதனம் அதுக்கப்புறம் திரும்பவும் சாதனம் தேவையில்லை இந்த சாதனத்தை பெற்ற பிறகு அவன் சாதனம் சாதகன் சாத்தியம்ங்கிறத கடந்து விடுறான் அவன் திரிபூட்டி ரகிதன் ஆயிடுறான் திரிபூட்டி என்ன கல்பிதம்னு புரிஞ்சுக்க போறான் ரொம்ப ஹெவி தான் இது ஹெவியானாலும் உண்மை இதுதான் என்ன பண்றது நம்மளை நாமளே நெருப்பு வச்சு கொளுத்திக்கணும் அப்படி நெருப்பு வச்சு கொளுத்திக்கணும்னா என்ன அர்த்தம் கொளுத்திக்காம கொளுத்திக்கணும் இங்க வந்து மண்ணெண்ணையோ பெட்ரோலையோ ஊற்றி கொளுத்துல ஆனால் கொளுத்தி விடுறோம் இந்த ஆத்மோதங்கிற ஆத்மபோதம்ங்கிற சாஸ்திரத்தை வச்சு என்ன பண்றோம்னா நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டிய நெருப்பு வச்சு கொளுத்துருது நல்ல பிரமாணம் தூக்கம் இதை விட என்ன வேணும் சொல்ல போனா இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தா ஒரே ஸ்லோகத்துல உட்கார்ந்தா தூக்கம் வராம என்ன பண்ணும் சொல்றவர் தூங்காம சொல்றதான் பெரிய விஷயம் எப்படி இருக்கு பாருங்க அந்நசாதனேபியா போதகேவ சாதனம் சாட்சாத் சாதனம் ஏக்க சாதனம் ஒரே சாதனம் நேரடியான சாதனம் இதுதான் சாதனம் அப்படின்னு அழுத்தமா சொல்றது இந்த ஸ்லோகம் ஆகையினால மற்ற சாதனங்கள்லாம் வேண்டான்னு இல்லை மற்ற சாதனங்கள் எல்லாம் விசாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் விசாரம் ஞானத்தை கொடுக்கறது அதனால மற்ற சாதனங்களை என்ன சொல்லுவோம்னா பரம்பரா சாதனம் சாட்சாத் சாதனம் இல்லை கர்மம் உபாசனை இதெல்லாம் பரம்பரா சாதனம் சாட்சா சாதனம் அல்ல நேரடியான சாதனம் அதுதான் கர்மா பண்ணினா மாத்திரம் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது நான் பூஜை பண்ணிண்டே இருக்க இருக்க எனக்கு நிறைவானவனுங்கிற அறிவு எப்படி வரும் இதான் லாஜிக் வேண்டாமா நீ பூஜை பண்ணிட்டே இரு நீ நிறைவானவன் எல்லாரும் நிறைவானவர்கள் அறிவு தானாகவே வரும் அப்படிலாம் அறிவு தானாகவே வந்ததாக நம்முடைய அனுபவத்தில் இல்லவே இல்லை இப்போ வந்து எனக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும்னாலோ இல்லை ரயிலில் போகணும்னாலோ ரயில்வே டைம் டேபிள் எடுத்து படிக்கணும் இல்லை இல்லை நான் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் தியானம் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன் நான் தட்சிணாமூர்த்தி என்ன சொல்லுவார் மரியாதையாக படிக்கிறியா இல்லையா எடுத்து டைம் டேபிள் எடுத்து ஒழுப்படியாக படிடா என்கிட்ட வந்து என் இதுக்கெலாம் வர்றேன் கேட்பாரா மாட்டாரா நான் தானே டைம் டேபிளே போட்டிருக்கேன் டைம் டேபிள் நான் தானே டைம் டேபிள் போட வச்சிருக்கேன் ப்ரோக்ராம்லாம் போட்டு நடத்திட்டு இருக்கேன் அதை படித்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் ஒரு யூகோ தூக்கி போடு அப்படின்னு சொல்லுவார் நான் இப்போ இது படித்தேன் ரொம்ப அழகான செய் நமக்கு தலை முடியவோ நகமோ நகம் வளர்ந்துன்னு வச்சுங்களேன் டிஸ்டர்பாக இருக்குன்னா என்ன பண்ணுறோம் நகத்தில் தேவையில்லாத ஏதாவது எதை வெட்டினா நம்ம கைக்கு ஆபத்து இல்லையோ ஃபிங்கரையாக வெட்டுறோம் விரலை வெட்டுறதில்லை நகத்தை மாத்திரம்தான் வெட்டுறோம் அது வந்தா உடனே முந்தான வாங்க ஆரம்பிச்சுட்டோம் புரிஞ்சு வாழணும் ஆக இந்த சாதனங்கள் எல்லாம் மற்ற சாதனங்கள்லாம் சாட்சாத் சாதனம் இல்லை பரம்பரா சாதனம் அது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆசிரமத்தில் என்னெல்லாம் இருக்குது இப்போ பாருங்கோ நான் இந்த ஆசிரமத்தை தொடங்குற போது இங்கே கிளாஸ் தான் ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு கோயிலெலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம கதையை கொஞ்சம் சொல்லுவோமா அப்போ இந்த இடம் வாங்கின நாங்கள் வந்து ஆசிரமத்துக்குள்ளே அங்கே ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் இருந்துது அங்கே எல்லாம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவோம் வெறுப்புனா சுவாமி படம் இருக்கும் புஷ்பம் போடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலெல்லாம் அங்கேருந்து ஆரம்பித்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரமாவது வருஷம் வரைக்கும் அங்கே அந்த ப்ரேயர் ஹால் தான் அங்கே ஒரு விநாயகர் படம் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி படம் இருக்கும் தட்சிணாமூர்த்தி படம் இருக்கும் அந்த படத்துக்கு மூணு நேரம் அங்கே உட்காந்து மூணு நேரம் பிரார்த்தனை பண்ணுவோம் காலம்பரம் மத்தியானம் சாயங்காலம் அப்புறம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் இங்கே ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணினேன் பிரம்மச்சாரிகளுக்காக அதுக்காக தான் இந்த இடமே கட்டினோம் இந்த இடம் கட்டி இங்கே பின்னால் இன்னும் கூட அந்த பீடம் இருக்குது தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அந்த தட்சிணாமூர்த்தி இந்த உற்சவமூர்த்தி இருக்கார் அவரை பிரதிஷ்டை பண்ணி விநாயகர் முருகனை வச்சு இங்கே தான் பிரேயர்ஹால் இருந்து நாங்கள் தான் பூஜை பண்ணோம் ஐயரே போடலை பூஜைக்கும் யாரையும் போடலை நானே ஆறு மாதம் பூஜை பண்ணியிருக்கேன் எல்லாம் பூஜை பண்ணுறது இங்கேயே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் எதுக்காக இந்த கோயிலெலாம் வந்தது பூஜையெல்லாம் வந்ததுன்னு கேட்டால் இது புரியணும்னா புண்ணியம் வேணும் சித்தசுத்தி வேணும் அது இப்போ இதை டாமினேட் பண்ணிவிட்டு போயமா இருக்குப்போ நம்ம பர்பஸ் ஆசிரம இருந்த ட்ரஸ்ட்டுக்கு பேரே வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் கூட்டம் ஜாஸ்தி எதுக்கு வருது இங்கே யாராவது அங்கே போய் நான் வேதாந்தம் சொன்னால் வரவே மாட்டாங்க அந்த சாமியார் வராது நேரமாக சொல்லி கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம் அதில் எப்போ எப்போ வரமாட்டாருங்கிறது முதல்ல தகவல் கொடுங்க அப்புறம் நாங்கள் வரோம்பாங்க ஏன்னு கேட்டால் நம்ம ஆரம்பித்ததே வந்து அது மனஸ் தூய்மைக்காக இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கே இது அங்கே பாருங்க போ எழுதி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பிரார்த்தனை கூடம் மான இங்கு வேதாந்தம் பயிலும் மாணவர்களின் பண்பாட்டு வளர்ச்சிக்காகவும் பொதுமக்கள் பக்தர்கள் நன்மைக்காகவும் ஒரு பெரிய வார்த்தையை எழுதி போட்டுருக்கோங்க எத்தனை பேர் பார்க்குறாங்களோ தெரியாது அதுக்காக தான் எழுதி போட்டிருக்கு எனக்கு மாத்திரம்தான் ஞாபகம் இருக்குது எத்தனை பேர் இருக்குது ஞாபகம் இருக்குதுன்னு தெரியாது அந்த பண்பாட்டு வளர்ச்சிக்காகும் அவங்களுக்கு பக்குவம் வேணும் அதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கோமே தவிர நம்முடைய மெயின் இது என்னது இதுதான் அடுத்த லைனில் வருது பாருங்க எதுக்குன்னா நமக்கு பசி இருக்குது பசி போகணும்னா என்ன வேணும் எல்லோரும் போய் மேய்ஞ்சிட்டு வாங்கன்னா சொல்கிறது எல்லோரும் போய் அந்த பக்கம் புல் இருக்குது அருகம்புல்லை கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வாங்கோ இந்த பக்கம் இந்த இதெல்லாம் இருக்குது வில்லத்தை கொஞ்சம் மேய்ங்கோ அப்படின்னா சொல்ல முடியும் பெரிய கிச்சனை போட்டு விழுந்து இப்போ பார்த்தாலும் டீயாகவும் காஃபி ஆகும் வந்து நேரம் அந்த நேரமும் அந்த நேரம் நேரமும் எல்லா நேரமும் இங்கே வந்து கொடுத்துட்டே இருக்குது அங்கே வந்து கேஸ் சிலிண்டர்லாம் வேணும் ஏகப்பட்டது வேணும் பசி நீங்கணும்னா உணவு வேணும் உணவு வேணும்னா நெருப்பு வேணும் சாமானெலாம் வேணும் எல்லாம் பசிய நீக்கிறது எது உணவு உணவை உண்டாக்குறது எது எல்லாம் காய்கறியெல்லாம் நெருக்கி வச்சாலும் எல்லாம் வச்சிருந்தாலும் நெருப்பு வேணும் அதுதான் சொல்றாரு பாருங்க ரெண்டாவது லைன்ல பாகசிய வன்னிவத்து முதல்ல என்ன பண்ணணும் ஞானம் வினா மோக்ஷா ந ரெண்டாவது லைன்ல அழுத்தமா சொல்ற ஞானம் இல்லாமல் மோக்ஷம் சித்திக்காது முக்தி என்பது கிடையாது அறிவைல் முக்தியை அடைய முடியாது எப்படின்னா பாகசிய வண்ணிவத்து இதுதான் ஆத்மபோதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆத்மபோதத்தினுடைய விசேஷமே எக்ஸாம்பிள் ஆகையினால பாகசிய வன்னிவத்து வன்ன நெருப்பு பாகசியன்னா சமையல் சமையலுக்கு நெருப்பை போல சமையலுக்கு நெருப்பை போல ல்லாமல்ற முடியாதுவல் வன்னா நெருப்பு வன்னி மரம்னே ஒரு மரம் இருக்கு அந்த மரமே நெருப்பு நெருப்பு மரம் அதெல்லாம் நிறைய வேதங்கள் அதை நிறைய சொல்லி அதாவது புத்திரண விரும்புகிறவன் ஒரு இது தகவல் பாருங்க நம்ம படிக்கிறது வேதாந்தம் நான் இப்போ சொல்கிறது கர்மகாண்டம் புத்திரன விரும்புகிறவன் ஒரு யாகம் அண்ணன் புத்திரகாமேஷ்டி யாகம் இருக்கு அந்த யாகத்துக்கு நெருப்பு எங்கேருந்து கொண்டு வர்றதுன்னா நெருப்பு எப்படி இருக்கணுமா ஒரு வன்னி இருக்கணுமா அந்த வன்னி ஒரு பொந்து இருக்கணுமா அந்த பொந்தில் காக்கா கொண்டு வந்து அரச மரத்து விதையை போட்டிருக்கணுமா அதில் அரசமரம் மரம் முளைச்சிருக்கணுமா அந்த அரச மரத்தினுடைய கட்டையை உரையாகணுமா அரணி கட்டை பண்ணணுமா அதுல வர நெருப்பை எடுத்து ஹோமம் பண்ணினாத்தான் புத்திரகாமேஷ்டியாகத்துக்கு நெருப்பு சமீ கர்பாத் அக்னி மந்ததி ஏஷாவா அக்னேர் யக்னியா தனு அதி தி புத்திரகாமா வேத மந்திரம் அப்படி சொல்கிறேன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா வன்னி சொன்னதுனால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 அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது இயற்கை உணவெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் இது வந்து திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நாக்கு வடையும் ப பாயசமும் கேட்குது என்ன பண்ணுறது அது என்ன தான் ஆரம்பித்தாலும் அது வயசான பிறகு என்ன ஆரம்பித்து என்ன பண்ணுறது அது சின்ன வயசுலேருந்தே குழந்தையாக இருக்கிற போதே அப்படி சாப்பிட்டு பழகிட்டால் நெருப்பில்லாத சமையல் அதாவது நெருப்பில்லாத சமையலாம் அப்படி ஒரு குரூப் வயலை செஞ்சுட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் எப்படி சமையலுக்கு நெருப்பு அவசியமோ அப்படி மோட்சத்துக்கு ஞானம் அவசியம் கருத்து அடுத்த வகுப்பு பார்க்கலாம் மூர்த்தி பேதவினே வியோமத் வியாப்த தேஹாய தட்சிணாமூர்த்த ஜே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி